வணக்கம் லட்சணியின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது செய்தி சேவை ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து வரும் நிலையில் முதல்வர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை நேரில் சந்தித்து காவிரியில் திரந்து திறந்துவிட வலியுறுத்த உள்ளனர் நாட்டுப்படகில் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்வதற்கு ராமேஸ்வரம் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் பாரம்பரிய மீனவர் கூட்டமைப்பினர் சாகுபரி உண்ணாவிரத போராட்டம் இருக்கப்போவதாக அறிவித்துள்ளனர் பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து வேலூரில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியிருப்பதை திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கண்டித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் விரைவில் மாற்றம் வரும் என முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் யூ இளங்கோவன் தெரிவித்தார் புதுச்சேரியில் மாட்டுவண்டியில் அமர்ந்து முதல்வர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் ஊர்வலமாக வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த பெண் அரசியல் தலைவர் விருது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தராஜனுக்கு வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விருதுநகரில் கின்ன சாதனை முயற்சியாக கே வி எஸ் மைதானத்தில் இருபதாயிரம் மாணவர்களுக்கு குப்பை மறுசுழற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய செய்திகள் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நடந்த இரட்டை கோபுர தாக்குதலில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணியில் உதவுமாறு பஞ்சாப் பல்கலைக்கழக மானுடவியல் பேராசிரியரின் உதவியை அந்நாடு கோரியுள்ளது ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் நிரப்பப்படாமல் இருக்கும் அரசு பதவிகளை நீக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரம் சூரிய மின்சக்தி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில கூடுதல் மின்சார வளங்கள் துறை அமைச்சர் விஜேஷ் பதக் தெரிவித்தார் நாகாலாந்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட பதினோரு கட்சிகள் போட்டியிடப்போவதில்லை என்று அறிவித்துள்ளன வழக்கமான நீளநிறத்திற்கு பதிலாக ஆரஞ்சு வண்ணத்துடன் இறுதி பக்கத்தில் முகவரி விவரங்கள் இல்லாத புதிய பாஸ்போர்ட் வழங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான சம்பளத்தை மத்திய அரசு இருநூறு உயர்த்தி அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் தொழில்துறையை மேம்படுத்த ரூபாய் அறுநூற்று ஐம்பது கோடி வழங்க உலக வங்கியுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது கடந்த சில நாட்களில் சீனாவின் பல மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுனில் இன்னும் மூன்று மாதங்களில் இந்த நூற்றாண்டில் மிக மோசமான தண்ணீர் பஞ்சம் கண்ட நாடாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எகிப்து பாலைவன பகுதிகளில் ஒரு பேருந்தின் அளவிலான புதிய டைனோசர் ஒன்றின் படிமங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மிகவும் ஆபத்தான 11 நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அமெரிக்காவுக்குள் நுழைய விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது சென்னையில் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு மூன்று ரூபாயாகவும் டீசல் விலை அறுபத்தி ரூபாயாகவும் விற்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டுவந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாட்டில் வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் அதிக ஜிஎஸ்டியில் வர்த்தகர்கள் பதிவு செய்துள்ளனர் எனவும் இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வெளியிட உள்ள ஐபோனில் பேட்டரி வடிவத்தை மாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மும்பை பங்குச்சந்தையில் திங்கட்கிழமை நடைபெற்ற வர்த்தகத்தில் சென்செக்ஸ் இருநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து புதிய வரலாற்று உச்சமான முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி மூன்று புள்ளிகளை அடைந்தது விளையாட்டுச் செய்திகள் ஜூனியர் உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதியில் பாகிஸ்தானை இருநூற்றி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியின் இறுதிச் சுற்று புகழ்பெற்ற மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெறவுள்ளது தனியார் நிறுவனங்களில் செக்யூரிட்டி வேலை செய்து கொண்டே கிரிக்கெட் விளையாடி ஐ பி தேர்வாகியுள்ளார் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த மன்சூர் தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் திரும்பியது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் உள்ளது என்று ட்ரைன் பிரவோ தெரிவித்துள்ளார் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் தொடர் டெல்லியில் நேற்று தொடங்கியது இதில் கலந்து இந்திய வீராங்கனைகளான பிவி சிந்து சாய்னா நெஹ்வால் மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளது சென்னையில் நடைபெற்ற மெக்பரன் கோப்பைக்காக அகில இந்திய கால்பந்து தொடரில் பெங்களூர் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கோவாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய ஓபன் குத்துச்சண்டை தொடரில் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சிவா தபா காலிறுதிக்கு முன்னேறினார் திரைச்செய்திகள் அமெரிக்க நாட்டில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கைக்காக கவிஞர் வைரமுத்து ரூபாய் லட்சம் நிதி வழங்கியுள்ளார் சங்கர் இயக்கும் இந்தியன் டூ படத்தில் கமலுடன் நடிக்க நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன இதில் அவர் புரட்சி பெண் வேடம் என்றும் கிருத்திகா உதயநிதியின் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்து வரும் படம் காலி இந்த படத்திற்காக சிறந்த ட்யூன்களை விஜய் ஆண்டனி தந்துள்ளார் என கூறப்படுகிறது இத்துடன் நச்சினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன மேலும் பல சுவையான தகவல்களை சேவை மடைக்க இணைந்திருங்கள் நச்சினியுடன் நன்றி வணக்கம்